அத்தியாயம் நூற்றி மூன்று அல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய பெயரால் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் இழப்பில் இருக்கிறான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரையும் உண்மையை போதித்து பொறுமையையும் போதித்துக் கொள்வோரையும் தவிர